வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் எல்லாருமே என்ன சொல்லுவோம் தெரியுங்களா எங்க வீட்டில் குழந்தைங்க படிக்குது நாங்கள் தொலைக்காட்சியை பார்க்கறதுங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்குது அதனால நாங்கள் இங்கேயும் வெளியே போறதுங்க ஏன் குழந்தைங்க படிக்கிறதுக்கும் நம்ம வெளியே போறதுக்கும் அல்லது தொலைக்காட்சி பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இருக்கு அது நம்மளியாம வருது வெளியே என்ன சம்பந்தம்னா குழந்தைங்களுடைய கவனத்தை சிதற வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் இது குழந்தைங்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை வெற்றி பெற்றவர்கள் எல்லாத்தையுமே வருங்களே அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கவனத்தை ஒருங்கிணைத்து செயல்படுங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே என்ன கவனத்தை ஒருங்கிணைத்து செயல்படுறதுன்னா என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல மட்டுமே நமக்கு வந்து பற்று இருக்கணும் அல்லது நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய செயலின் வெற்றியாகத்தான் இருக்கணும் வேற எதை பத்தியும் சிந்திக்க கூடாது அப்படிங்கிறது அப்போ அதற்காக நம்ம எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு அந்த விஷயத்தை செய்யணுமா அப்படின்னா அதற்கு பெயர் தியாகம் அல்ல கட்டுப்பாடு அவ்வளவுதான் ஏனென்றால் இந்த உலகத்துல ஜெயிச்ச எல்லோருமே ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க தனக்கு அசைவு உணவே வாழ்க்கையில் வேண்டாம் அப்படின்னு டாக்டர் கலாம் அவர்கள் முடிவு எடுத்தார் உணவுப் பொருளை வாங்க பணம் தேவைப்படும் அந்த பணத்தை மிச்சப்படுத்தலாமே அப்படிங்கிறது அவரோட நோக்கம் அதுவே அவருடைய வெற்றிக்கும் காரணமாக இருந்தது ஏனென்றால் தான் விரும்பியதை மட்டுமே தனக்கு எது தேவை என்பதை தானே தெரிவு செய்யக்கூடிய பக்கம் அவருக்கு கிடைத்தது விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கலாம் இன்னும் வெற்றி பெற்ற பல மனிதர்களை கேட்டாலும் சொல்லக்கூடிய பதில் ஆக இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னா கட்டுப்பாடுகள் நம்மை பற்றற்ற நிலைக்கு எடுத்து சொல்லும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இத ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார் என்ன சொல்றார் தெரியுங்களா நம்முடைய ஐம்புலன்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் அல்லது அவ்வாறு வாழும் நமக்கு எவ்வளவு வல்லமை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வானுலக அரசனாக இருக்கக்கூடிய இந்திரனே மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்றார் இந்திரன் என்ன செய்தார்ந்த கட்டுவம் இருந்து கட்டுப்படுத்தினால் நிச்சயம் வெற்றி பெறலாம் வெற்றி மட்டுமல்ல இக்காலத்திலே ஐம்புலன்களை கட்டுப்படுத்தினால் பல உடல் உபாதைகளில் இருந்தும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பெருமைற்ற அகல் விசும்பார் கோமான்றி மீண்டும் குரல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி